வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா மூட்டை பூச்சியை போல் பிறரை இன்சித்து வாழாதே எலியை போல் திருடி வயிற்றை வளர்க்காதே ஆம் மூட்டை பூச்சியை போல் பிறரை இன்சித்து வாழாதே எலியை போல் திருடி வயிற்றை வளர்க்காதே என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம்